கலைக்குழுவின் சார்பாக அல்லாடும் ஜனங்களே அஞ்சு நிமிஷம் கொஞ்சான் போட கொஞ்சம் போட கொஞ்சம் போட கொஞ்சம் போட சொல்லுவதையும் சொன்னதும் நின்னவங்க உன்னட பண்ணுள்ளவங்க சொன்னதும் நின்னவங்க உன்னட பண்ணுள்ளவங்க ஒன்னாக சேர்ந்திருவாங்க ஒரு விஷயமாங்க கவனமா காத போடுங்க அப்படி ஒன்னாக சேர்ந்திருவாங்க ஒரு விஷயமாங்க கவனமா காத வாலிப உள்ளங்கள் சட்டமாகத்த வாலிப உள்ளங்கலசம் வாழ்க்கைய தள்ளி கே வாழ்ந்து வரும் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் அப்படி வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் சண்ட மூட்டம் வண்ட உடைச்சோம் ஜாதி மாத வெறி மறந்து தலப்போ பண முடிந்த தம்பதியருக்கும் வணக்கம் மூட சாஸ்திரங்கள் போடும் தடை முடிச்சு சாஸ்திரங்கள் போடுவோம் தடை முடைச்சு கைபிடித்த வீரருக்கு வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் ஆலே வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் நல்லவாக்கு வணக்கம் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம் காசு பண்ண பல வழிகள் இருந்த காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம் பல வழிங்கிற எனக்கு தெரிஞ்சு உலகம் முழுக்க ஒரே வழிதான் இருக்கு காசு பணம் சம்பாதிக்கிறது ரஜினி நீ ஒரு புது கண்டுபிடிப்பா சொல்லாத எப்படி காசு பணம் சம்பாதிக்க முடியும் அண்ணன் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காசு பணம் சம்பாதிக்க முடியும் விஜய் மல்லையா மாதிரி நீ என்ன சொல்ரையும் தொழில்ல கம்பெனி கடன் கொடுத்த பேங்குட்டான் சூப்பர் அதுக்கப்புறம் வாங்கி குடிச்ச நம்மளுக்கும் எவன்ட போச்சுன்னு தெரியல ஒன்பதாயிரம் கோடி வாங்கிட்டு லண்டன்ல போயிருக்காங்க காலைல கூட்டிட்டு போயிட்டு சாயந்திரம் விட்டுறாங்க லண்டன் கோர்ட் விசாரிக்கு லண்டன் கோர்ட் எப்படிப்பட்ட கோர்ட் ஏற்கனவே நானூறு வருஷம் நம்மள வச்சு விசாரிச்சவ வருஷம்ம வச்சு கோடி நீரவ் மோடி நீரவ் மோடி ஆமா அவன் ஆயிரத்தி கோடி ஓஹோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் எந்த பேங்க்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க் எப்படிப்பட்ட போங்க போனோம்னா அஞ்சு ரூபா மூன்று ரூபா கயிறு கட்டி போட்டுருக்காங்க பாதுகாப்பு பாதுகாப்பு அஞ்சு ரூபாய் மூன்று ஆப் மகாராஷ்டிரா ஓடிக்கிட்டு இருக்கு ஆப் மகாராஷ்டிரா அது மாதிரி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி அவன் லண்டன்ல இருக்கான் அவன் விஜய் மல்லையாவும் தான் இருக்கா லலித் மோடி லஞ்சன் தான் இருக்கான் நம்ம நீரவ் மோடி லண்டன் தான் இருக்கான் பிரதமர் மோடி அங்கதான் போயிட்டு போயிட்டு வரா போயிட்டு போயிட்டு வரேஜர் மொத்தமா நீ என்னடா நல்லா தெரியுது என்ன தெரியுது குறுக்கு வழியில் தேடிடும் தெ இருக்கும் உலகம் உலகமடா தம்பி நடந்து சொல்லடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா அடிக்கிறான் திருடுறான் இப்ப மட்டும் திருடுறான் அதுவும் பாண்டிச்சேரியில ஒரு எண்பத்தி நாலு பவுன் வச்சுட்டு வச்சிருக்கான் பாண்டிச்சேரி பழக்கம் எப்படி ஆயிடுச்சு ஒரு பொம்பளை என்ன சொல்லுது ஒரு தடி வந்தது மாதிரி சொல்லுறேன் சொல்லுது அப்புறம் அவனோட குடும்ப பேசாம என் கூட வந்துரு நாலு ஊர்ல போன கார்த்தம் திருடன் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்காட்டு நீ இருக்கிற மக்களையே நீங்க ஒரு கவர்னர் தான் பிரச்சனை உங்களுக்கு ஒரு கவர்னர் என்னடி தடிப்பு அவரு தாத்தாவா இல்லையா எப்படி ஆராய்ச்சி பண்றது அது அந்த பேராசிரியைக்கே தெரியுமா தெரியல அதுவரும் தமிழ்நாடு எங்க நிலைமைய பாருங்க நாங்க வாக்கப்பட்டது அதிமுகவுக்கு சரி ஆனா வச்சிருக்கிறது பிஜேபி வாக்கப்பட்டவனே படுத்திய படையா ஆனா அந்த லூசுகளுக்கு தன்னை வச்சிருக்காங்க தெரிய மாட்டேங்க நான் பாடுத்து அந்த கால திருடி இருக்கிறாங்க வீரவாண்டிய கட்டபொம்ப காலத்திலேயே திருடியிருக்காங்க எப்படி சொல்ற அப்ப வீரபாண்டிய கட்டபொம்ப படம் பாத்தீங்கன்னா சிவாஜி அந்த காலத்திலே அந்த காலத்திலேயே கொஞ்சம் அந்த காலத்துல நம்ம வண்டியில போனோம் திருட நின்று போனா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் திருட வண்டியில வந்து மேல வாங்கிட்டு மேல முன்னாடி முன்னாடி அடிச்சு உள்ள போட்டுருவா சாதாரண திருடா போலீஸ் கார் பிடிச்ச அடிச்சு உள்ள போட்டுருவார் வேற சாதாரணுக்கு போலீஸ்கார் பிடிச்சி முன்னாடி எல்லாம் எந்த ஊர்ல இருந்து நைட்டு வீட்டுக்கு கிளம்பையில சொல்லுவாங்க ஒரு பதினொன்று மணிக்கு இந்த பக்கம் போனோம்னா வீட்டுக்கா ஆமா அந்த வழியில போவாது இந்த வழியில போவாது இருக்கும் இந்த பக்கம் போலீஸ் இருக்கும் போலீஸ் இது எதுக்கு சொல்றாங்கன்னே தெரியல கண்டுபிடிக்க முடியல போயிட்டு இருக்கு சாதாரணத்துல போலீஸ்கார் அடிச்சு உள்ள பட்டுருவாரு திருடனாயிட்ட அதே போலீஸ்கார் சல்யூட் அடிப்பார் அவருக்கே தெரியும் இவன் ஒன்னா நம்பர் திருட்டு பையன் என்ன பண்றது இவன் நூறு கோடி அடிச்சது நம்ம நூறு ரூபாய் வாங்கினா அம்மா அவர் மூடிக்கு வந்தறார் மூடிக்கு வந்தறார் அப்ப திருடறமே பிளான் பண்ணி தான் திருடற பட்டு கோட்டை எழுதினார் என்ன நடங்க டிடம்போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அடை சட்டம் போட்டு தடுக்குற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது டிடம்போட்டு திருக்குற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அடை சட்டம் போட்டு தடுக்குற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது போதும்போது திட்டம் போட்டு கூட்டம் திருச்சிருக்கலாம் சட்டம் போட்டு முடிச்சிருக்கலாம் போட்டார் அவருக்கு தெரிஞ்ச நாரதர் வருவாரு நாரதர் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு பள்ளி திருமணத்துல நாரதர் வருவாரு அப்படி பாட்டு பாடிக்கிட்டு அவரே மியூசிக் எல்லாம் வாசிக்குவாரு வாசிப்பாரு அதுக்கப்புறம் தாலம் அவரே வாசிப்பாரு அதுக்கப்புறம் பாட்ட வரவேற்று <ME> பாடத்தில் <Congressman and> என்ன பாட்டும்ர அப்படின் அவர்தான் அவருதான் கலாபுருஷனா பத்துமா புருஷன் வாங்கினாரு அது ஒருத்தீர்ப்பை விமர் கேஸ்ல மொத்தமா தமிழ்நாடே போட்டு நம்ம சட்டம் படிச்சிருந்த வச்சுக்க அவ்வளோதான் ஏன்டா தாசை கோர்ட் அப்புறம் நம்ம வாதாடி ஆமா பல கேஸ்ல ஜெயிச்சு ஜெயிச்சு நம்மளையும் நீதிபதி உட்கார வச்சு வேலை அதுக்கு ஆனந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நீதி கிடைக்கும் நீதிபதி நாலு பேரே இப்ப வெளியில வந்து சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க இங்க நீதி எல்லாம் கிடைக்கும் வரப்படாது போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க சொல்றாரு சங்கீதம் அப்படியே பயங்கரமா இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து தினம் அப்புறம் என்ன நாள் அப்ப மாநில மாநாடு துவக்க நாள் கரெக்டான மூன்று தினம் ஆமா இன்னைக்கு செல்பி தினம் வளர்ச்சி வளச்சி நம்மளுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு செல்பி எடுக்குது ஹார்மோனி சிம்பனி இங்கயோ போயிட்டு இருக்கு அந்திருக்கு இசை திருவிழாறுல போடுறாங்க இசை எப்படி போடுறாங்க பயங்கரம் இழுத்துக்கிட்ட கிடக்கிறாங்க ஒரு இடம் வச்சாரு பாருங்க அது ஒரு இசை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாட்டு பாட்டு பாரத சமுதாயம் வாழ்க்கவே வாழ்க்கை பாட்டை பாடுனாங்க எப்படி பாடி பாரத சமுதாய பாரத நெக்கருதி பாரத காமிக்க பதிமூணு பேர் என்றது காமிச்சு எஸ்ஆர் பார்த்து சொல்றாங்க இந்த இடத்துல அது என்ன பதிமூணு பேரை கிளப்புறது பாடி இருக்க முடியுமா இளையராஜராங்க இளையராஜரா செஞ்சாரு பாரத வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவேடி முகங்களின் சங்கம் முழுமையின் போது உடமை சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை கம்பேர் பண்ணுங்கப்ப முடியுமா சுதந்திரம் சர்வதேச செய்தும் ஆமா நெரு வரு இந்த கோ நம்ம பார்க்க எப்படி பாடுவார்கிற மண்ட தொண்ட போட்ட சாமி கொண்ட போட்டி மேல கொண்டிருக்க போட்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சேன் சுற்றி வருகிறேன் எங்க இந்தியாவுக்கு நம்ம பிரதமர் என்ன சொன்னார் இந்தியா கொண்டே நடக்கி पर அறுபது கர்ணான்னு கேட்டா கர்ணே பண்ணி கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு அவர்தானே மேற்கு ஒருத்தர் பாரு கைய வெளியூருக்கு அனுப்பிட்டு கூப்பிட்டு வர்றாரு வெளியில் வெயில்ல மத்தியானம் நடப்பீல மத்தியானம் நடக்க முடியுமா நடப்பீல முழு முடியுமா வெயில் செருப்பு மண்ட சுடுது அந்த மண்ணா உங்களுக்கு இது வந்து இப்படி இருக்க அதெல்லாம் கடவுளின் நேரடி குழந்தைகள் போய் கொடுத்தா மொட்டை கடவுளே எடுத்துக்கிட்டா சொட்டிகளுக்கெல்லாம் நீங்க வந்து எருமா மாட்டின் தைல தேய்ச்சாலும் மலைக்காது எடுக்கப்பட்டு பிரேசில் இருந்து தயாரிக்கப்படுதான் இருக்காசிக்க முடி கிடையாது அடிக்கிறது வெப்பம் தாங்க முடியல முடியல ஆனா குந்தி கர்ணையாரு அந்த சூரிய பகவான் குந்தியை மேலிருந்த <laughs> <laughs> அப்படி குதிரை வண்டியை வந்து சேர்ந்து தான் செஞ்ச குமார் நாரதருக்கு ஒரு புள்ள சரி பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மக சரி அந்த பேத்திய பிரியாணம் பண்றாரு மான கட்ட குடும்பமா இருக்கும் இருக்க உனக்கு தெரியுது இந்த நாட்டுக்கு தெரியலையடா அம்பேத்திய கல்யாணமணி பறந்து தான் नारदர் नारदர் இவங்க புரப்பு புர இத அம்பேத்தியர் எழுதி வச்சிருக்கார் புட்டு புட்டு வைக்கிறார் புட்டு புட்டு வச்சிருக்கார் ஆமாமா இதெல்லாம் இந்த புராணங்களப் புர அலசி எழுதி இருக்கார் அலசி எழுதி இருக்கார் அதுல இப்டி தான் கேடு கட்டதனமா பறந்துட்டாங்க नारदர் குதிரையோட சேர்ந்துட்டாங்க பறந்துட்டோம் பாம்மா கலதியோட சேர்ந்துக்குறாரு சரதே नारदர் மகமணி உங்க அப்பா இருக்கற சுண்டிலே உங்க அப்பா பேரு முன்னொரு காலத்திலே எதுவுமே செய்யலைன்னா அவர் சாமியார் இப்ப எல்லாம் பண்ணா அவன் சாமியார் செத்தானங்கர் தானேயே கழுத்திட்டு செத்தானு பாண்டிச்சேரி கோர்ட்டு ஒரு அருமையான தீர்ப்பு சொல்லிடுச்சு பக்கத்துல சாமியார்கள் என்ன்கள்ருமே அவருக்குள்ளைய கம்பளை பண்ணுது என்ன சொல்லி ஆன்ம பரிசோதனை பண்ணுங்க இதை விட கேவலமா சொல்லும் என்னமோ கவனமா சொல்லுது நீ பெரியக்கத்து டாக்ட உன்ன மாதிரி அப்படியே இருக்காமல நான் அப்படியேலாம் கிடையாது இல்ல சொல்றே நீ ஒரு நீ நிஞ்சி காமிக்கிறல்ல அது மாதிரி இருக்காமல இப்படி உட்கார்ந்து இருக்காமல அடிச்சிட்டியா போட்டுட்டு உடனே டாக்டர்கு என்ன செய்து டாக்டருக்கு என்னயா அடுத்த சீடி அடுத்த சீடி அடுத்த சீடி போட்ட போலீஸ்காரர் லீவ போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அவர் மனுஷன்தானே அவரே ஜீவரே பாருங்க அவரே மனுஷன்தானே அடுத்த சீடி அடுத்த சீடி போட்டா எது நடக்கல மூணு நாள் அனுப்பிட்டாங்க அனுப்பிவாச்சுடா आश्रमத்துக்கு போனானே சீடரலாம் கேக்குறாங்க சீடரலாம் என்ன கேட்டாங்க அவள்கிட்ட எப்படி சாமி ஒரு பயா சாசு தேவ சிவஞ்சலையா சேவ் விவசாய மூத்த தண்ணி வரும் பிரதமர் போய் ஆறாரு ராமே அவன் பதஞ்சலி மாட்டு வைக்கிறான் அவன்மோ பதஞ்சலி முனிவரோட நேரடி குத்தல மாதிரி இயற்கைக்கு முத்தமா குத்தை எடுத்த இயற்கைக்கு அவன் பூரா இயற்கை திரும்ப எடுத்துட்டான் வேதமும் விஞ்ஞானமும் இணைந்தது பேஸ்ட்ல என்ன அப்படின்னு எனக்கு புரியல வேதத்தில் எப்படி ஒரு குச்சியை கட்டிக்கிட்டு இங்கே போட்டு போய் என்ன முடிவு சிதம்பரத்துல நடராஜபு நிக்கிறாரு அப்படி இல்லப்பா மாநாடு மயிலாடு அப்ப நடந்துச்சு அப்பவே மாநாடு வயலாடவா ஆமா அப்ப நீதிபதிகள் யாரு முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்த தேவரெல்லாம் நினைச்சுக்கா இதுக்கு தான் மயிலாடா யாரா கிடந்துச்சு பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் ரெண்டு பேரும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் பார்க்க பார்வதியா ஆடுது பரமசிவன ஆடிக்கிட்டு எப்படி ஆனது பார்வதியை அம்மா குடத்துல தண்ணி கொண்டாடு ஊத்த வருது ஊத்த வேண்டாம் ஏன் சாமி தண்ணி ஊத்த வேண்டாம் செல்போன் நினைச்சு ஒரேன் என்ன கட்டுது பெண்கள் விட்டு வெளியே வர முடியல போயிருக்கிறது சாமி முள்ள வெளியே விளையாட முடியாது இந்த மணலில் இருக்கவன் தான் எட்டு வயது எட்டு வயது எட்டு வயது குழந்தை அது எங்க வச்சு கடவுள் நல்லா இருக்குன்னா இது வேற எப்படி வேற சாமி இல்லைன்னா எனக்கு இருக்கு உனக்கு இல்லை போயிருவான் போயிருவேன் அப்படி உன்னை இருக்க முடியாதுன்னா ஏன் இருக்க முடியாதுன்னு கேட்பான் ஏன் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம் தேவர்கள் பசுக்குள்ள இருக்கிற ஆளுங்க மரியாத இருக்காது பரமசிவன் காதல போய் சொன்னாங்க ஒருவேளை ஒன்னையே ஜெயிச்சிரும்ப இருக்கு எனக்குடிக்குழிப்படிய வரா மாதா வரும் என்ன படிச்சு ஒரு நேம் பேர் சொல்ற மார்க்கு தான் எடுத்த மார்க் தான் யாரு நம்ம கார்பரேஷன் பேரின் கேட்டா பேரில் பாருங்க அப்புறம்பு அதுக்கப்புறம் ஊர்ல நாலு இன்ஜினியர் நீங்க யார பாக்கணும் அப்புறம் கொஞ்சம் தஞ்சாவூர் கோபுரம் ஆயிரத்தி நூறு வருஷம் ஆச்சு ஒரு சில்லு கூட உடையா ஆயிரத்தி நூறு வருஷம் தாண்டி ஒரு சில்லு கூட பெறாம தஞ்சாவூர் பெரிய உறுதியான அது மா வச்சுக்கானாட மயிலாடு மாநாட மயிலாடு ஆடுதா ஆமா எப்படியாவது ஜெயிக்கணும் நாங்க எப்படியாவது ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டார் ஓஹோ சாதாரண ஒரு பெண்ணிக்கணும் பரமசிம் விட்டது மாதிரி தான் இப்ப எல்லா பெண்களையும் எல்லா விட்டு இருக்காங்க எல்லா வீட்லயும் தெரியும் அறிவு டெவலப் ஆயிருக்குமா ஒரு முப்பத்தஞ்சு சொல்லலாமே முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை சொல்ல முடியும் அப்படியா முப்பத்தஞ்சு வருஷம் குடும்பம் புருசுதான் என்னமா சொல்ற முப்பத்தஞ்சு வருஷம் குடும்பம் எடுக்க முடியுமா சரி புருசு தாங்க அதே அப்படிமா அதுக்கே சொல்லுது நம்பியம் இவர்தான் நேரம் அப்படி ஆத்தங்கரை பக்கம் வருது போகும்போது அது தூரத்தில் ஒரு குளத்தை ஈஸியா தூத்துவாங்க எப்படி தூப்பாங்க ஒரு குளத்தை தண்ணி அள்ளி குடிச்சுக்கிட்டு இருப்போம் நல்லா பயன்படுத்தி ஊரே பயன்படுத்தி இருக்கும் அந்த குளத்தை ஒரு சிம்பிள் ஐடியா என்ன யோசனை ஒரு அந்த தாமரை படந்துருச்சுன்னா என்ன ஆகும் போவாது என்ன ஆகும் உயிரினங்கள் மீன் தவளையெல்லாம் செத்துரும் விஷப்பூச்சிகள் வளர ஆரம்பிக்கும் தண்ணி கெட ஆரம்பிக்கும் குப்பை சேரும் அதுக்கப்புறம் குப்பையை கொட்டுவோம் அதுக்கப்புறம் மண்ணுவோம் அதுக்கப்புறம் மூடி பிளாட் போட்டு வித்துருவாங்க வளர்த்தடுப்பூச்சி வச்சு பல் வளர்க்கும் என்ன கேட்கற உங்க பேஸ்டில் உப்பு இருக்கிறதா வாய் பூரா நாரிச்சிட்டு வந்து உங்கள் வாயில் துர்நாற்றம் அவங்களுக்கு போய் பிடிச்சி முத்தம் கொடுத்த மாதிரியும் என் வாயில துர்நாற்றம் உனக்குறா தெரியும் அதுலயும் விளம்பரம் காலையில நடிகர் கார்த்தி சொல்றாரு என்ன சொல்றாரு நான் இவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கு காரணம் நான் த்ரீ தான் குடிக்கிறேன் ஒரு டம்ளர் குடிச்சுக்குமா குடிச்சுருவோம் கழிச்சு அவர் இவ்வளவு அடிச்சா ஒன்றரை டன் வீட்ல இருக்கிறது காரணம் என்ன காரணம் நான் ப்ரூ காஃபி தான் குடிக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு அவர் அப்பா சிவகுமார் சொல்றாரு நான் இவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்கு எழுபது வயசாக இளமையா இருக்கு காரணம் பி காஃபியே குடிக்கிறது இல்லை என்ன குடும்பமே சேர்ந்து என்னடா சொல்லுறதுக்கு காலையில ஒருத்த வந்து சொல்றாங்க என்ன சொல்றேன் தங்கமே இல்லை கடையில வந்து காலஞ்சல் சரிப்பா வாங்கிடுவோம் அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு மத்தியானமா ஒரு அம்மா சொல்லுது என்ன சொல்லுது சிரமமா இருக்கா அதான் திரும்ப எங்களுக்கு தமிழ்நாட்டுல சிரமமாத்தான் இருக்க முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கா எங்களுக்கு அடகு வங்கிய பத்திரமா இருக்கும் சரி அடகு பத்து நிமிஷம் கழிச்சு வச்சு திருப்பம் தெரியுமே முடியலையே திரும்பையா முடிய பல் தட்டையாக இருக்கா இல்ல செய்யோ எங்கள் கம்பெனி பிரசிய வாங்குங்கள் முப்பத்தி ரெண்டு டிகிரி வளைந்து குடலை அள்ளி கொண்டு வந்து வெளியிலேயே கொட்டி விடும் அப்படிங்கிறான் அப்ப இயற்கை இயற்கையை திரும்ப இந்த பதஞ்சலி இப்ப சாமியார் கைப்பத்திக்கிட்டா சாமிர் पहिले का पूरा हां हम्म पतंजलि रामदेव यार यार 4 1/2 ವರ್ಷத்துக்கு முன்னாடி ఢిల్లీ రామలీల మైదానத்துல இந்த அண்ணா சாரேன்னு ஒரு ஆளு அம்மா உண்ணாவிரதம் இருந்தார் எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தார் கூளளை ஒழிப்பேன் கூளல் குறஞ்சிச்சா கூளச்சதை 10 किलो குறஞ்சிச்சு அப்ப இந்த அண்ணா இந்த அண்ணாசார ஊழல் ஒலிக்கு ஒன்னாவது இருக்கும்போது ராம்லீலா மைதானத்துல பாப்பா ராம்தேவ போலீஸ் வரட்டி சுடிதார போட்டுக்கிட்டு வெளியில எட்டு லட்சம் எட்டு லட்சம் கோடி என்ன சொல்ற நீங்க யோகா தினம் கண்டுபிடிச்சாங்களாம் ஆறு யோகாவுக்கும் சம்மந்தமே இல்ல இங்க பண்றது ஆமா இது ஊரா கடவுள வர கேட்டான் கடல் எவ்வளவு கடந்து போறதுக்கு ஏன் புண்படு போயிட்டு போயிட்டு அப்ப யாரு போட்டது போட்டாரு ராமர் போட்டம் எதுக்கு ராமர் இலங்கைக்கு பாலம் போட்டாரு சீதையை கூட்டிட்டு வர அந்த ஆண்டி போனச்சு இப்படி கேட்காது அதுவா போல ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போயிடுச்சு என்ன ஒண்ணு விடை தெரியாத கல்வி அது நல்லவையா நம்மள மாதிரி நல்லவைய அனுமப என்ன வெங்காயத்துக்கு பாலம் போட்டாருதான் தெரியாதா உங்களுக்கு மனசு புன்படுறதுக்கே ஒரு உலகம் முழுக்க போற கப்பலையே நிறுத்திட்டிய நிறுத்தி விட்டியூர் ரோடு தான்டா வேண்டாங்கிறோம் சுட்டு போடுவான் சமூக விரோதிங்களா எங்களை சுடலாம் எங்கள் எண்ணங்களை ஒரு நாள் உங்களால உங்க குண்டுகள் ஒண்ணுமே செய்ய முடியாது நீ ரொம்ப நீங்க நினைக்காதீங்க அப்புறம் என்ன புது இருபது அடுத்த நாள் குருசாமி கேட்கிறாரு அப்புறமும் சேர்ந்து குடிச்சிருக்க எல்லாத்தையும் கேட்டான் <laughs> <laughs> எனக்கு முடிய சிக்கலா கேக்குறம் அப்படியே ஆகட்டும் அவர் இவன் கண்ணு முடிச்சு பார்த்திருக்கான் செக்யூரிட்டி வேலை எப்படி கரந்தரமான வேலை பக்கத்துல போட்டி நிறைய பணம்ல உட்காந்து வழி இருக்காது பாண்டிச்சேரி ஒருத்தடிச்சிருக்கான் சொரிக்கி சொருக்கி அடிச்சிருக்கான் பிடிச்சு விட்டார்கள் பதிவே கிடையாது அது ரொம்ப முக்கியம் யோகா பண்ண உச்சை மெதுவாக மேலே மெதுவாக மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் மெதுவாக கீழே இறக்க வேண்டும் யக்காட்டுல மம்பட்டி குடிச்சு போய் சொல்லுங்க என்ன சொல்லுங்க அடிச்சு அப்ப என்ன என்ன உழைப்பவர்கள் யோகாவோட தான் இருக்கிறான் உழைப்பவன் யோகாவோட இருக்கிற உழைப்ப மறந்துட்டு பாருங்களு திருவண்ணாமலை வாழப்புலம் வாழப்புலம் பூ வைக்கிற மாடிப்பாருங்களே பாண்டிச்சேரி பஸ் அப்படி சவுண்ட் எப்படி இருக்கும் நம்ம பூரா யோகா பண்ண பேசுறாள் அண்ணன் மதுக்குராமணி தோழர்களே சுந்தரவல்லி ஏழு சுத்தில தான் பேசுவேன் சொல்லுமா எல்லாம் யோகா பண்ணுங்களோ ஆமா எல்லாம் யோகா பண்ணிட்டாரு பார்த்துட்டேன் சத்தம் படாது அவை சொல்லுவான் அவ ஒழுங்கா நடத்து வீட்டுக்குள்ள போய் தண்ணி கொண்டு தண்ணி கொண்டு அம்மா சொல்லும் பண்ணி இருப்பாங்க பேசுறம் எப்படி ஏதோ நகைச்சுவை சொல்லல வேற என்ன இந்த நாட்டை இப்படி ஒற்றை சுதிக்குள் மாட்டா இந்த காவி கூட்டம் துடிக்குது ஒற்றை சுதிக்குள் மாட்டுவதற்கு நமக்கு குடிக்க தண்ணி இல்ல தண்ணி வேணும்ப்டி சொ என்ன சொல் நீங்க யோகம் பண்ணீங்கன்னா யோகம் பண்ண கோபத்தை உங்க வீடு பூந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க கொள்ளையடிப்பான் நீங்க யாரும் கோபப்படக்கூடாது இப்ப ஏன் கார்பரேட்டுக்கும் சாமியார்களுக்கு புரியுதா கார்பரேட் வருது கோபப்படாது இசை என்னடா இதுவாடா உலக இசை தினம் இசைங்கிறது சத்தம் போட்டுதான் இல்லாதான் கேப்பான் முடியுமா அப்படி இன்னைக்கு இயற்கை வளங்களை கொள்ளை அடிக்கிறா என்ன சொல்றாங்க இந்தியா வளருதுன்ற வளர்ச்சி தெருவுல வித்ததுல கண்ணாடிக்குள்ள போயிருச்சுல வித்ததுலாம் தெருவுக்கு வந்துருச்சு பிரதமர நிதியமைச்சர் வளர்த்திருக்காரு என்னதுக்காக்கடி கர்நாடக வந்துச்சு அது என்னது கம்ப்யூட்டர் செல்போனிட்டு இருக்கான் இன்ஜினியர் எந்த இடத்துல நிக்கிறான் இன்ஜினியர் வளர்ந்து இருக்கு வளர்ந்து இருக்கு ஒத்துக்கிறேன் ஒன்னா அடிக்கடி ராக்கெட்ல வச்சு அனுப்பிட்டாங்க உலகத்துல வேற யாருமே செய்யலயா உலகத்துல வேற யாருமே செய்ய முடியாது நூத்தி நாலு விண்கலத்தை ஒரே ராக்கெட் நம்மளால எப்படி அனுப்ப முடியுது ஒருப்போம் ஒரு பைக் ரெண்டு பேர் போயிடலாம் வளர்ச்சி அனுப்புனாங்களே இந்தியாவோட எண்பத்தி எட்டு விண்களும் உலக பணக்காரர்கள் பாக்கி தரப்போற ஒரு விமான இருபத்தி ஒன்பது பேரோட அந்தமான விழுந்துருச்சு அனுப்பிம்னுப்பின அனு விட்டிய குண்டு குண்டு நடுஞ்சி குண்டு குண்டு நடுஞ்சி நம்ம ஆளு தமிழ்நாட்டுல பிரதமரே மூத்தராஜன் தெல வரடிட்டாங்க பிரதமரே மூத்தராஜன் தெல வழங்க தயா வழங்க சுட்டி வா பண்ணியே ஊளுளு விட்டு ஊளுளு விட்டாங்க அது மாதிரி போய் ஒக்கிப் இல்ல பாக்கி போடணும் விமானம் போறான் ஹெலிகாப்டர் அனுப்புறான் ராணுவத்த அனுப்புறோம் நாலு மீன் நான் நாலு போட் எடுத்துட்டு போய் 40 வேரம் குட்டி வராங்க ஒரு பக்கம் எடுக்குது ஆமா பக்கத்தில் இருக்கு போற மிஷின் ஒண்ணு நிலைமை என்ன வெங்காயத்தை உரிக்க வேற அர்த்தம் அவ்வளவு போய் அங்க போய் என்ன அங்க இருக்க ம இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம மேல கேஸ் கிடையாது மேலதான் தலைமையா அவர்தான் தலைமை கிடையாது தமிழ்நாட்டு காவல்துறை முழிக்குது நம்மள நிறுத்த மட்டும்தான் சொல்ல முடியுது ஆமா ஆமா கேஸ் போட தேடுறாங்க முடியவே இல்ல ஏன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போய் ஜட்ஜு கிட்ட போடு நீதிபதி என்ன செய்வாருச்சு நமக்கு உழைப்பு சேர்ந்துதான் நமக்கு வருது மறக்கடிக்கிறது என்ன செய்யறான் என்ன செய்ய ஒண்ணு சொல்லி முடிக்கிற முடிக்கிறோம் ீங்க அப்ப முன்னாடி இந்த சாப்பாட்ட உனக்கு கொடுத்தாளுக்கு நன்றி சொல்லணும் நீங்க போய் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டு நன்றி மந்திரம் சொல்லு மந்திரமா வசிக்கிறேன் யாத்து அன்னதாம் ராஜா பூயாசம் யணம்வினம் ப்ரம்ம ஓம் ஷாவத்து ஷகன்தூவீம் தேஜஸ்விமஸ்விஷாவ இதுக்கு பேரு போஜன மந்திரம் யாருக்கு நன்றி சொல்ல சொல்றான் இந்த சாப்பாட்டை உனக்காக உணவு கொடுத்த உழைப்பை நீ உன்னை மரக்கடிக்க உழைப்பை மரக்கடிக்கிறதுக்கு வாயில சோத்த எடுத்து வைக்கல இட்லி எடுத்து வைக்கல என்ன நினைக்கணும் இட்லி எடுத்து வைக்கும் போது இந்த இட்லிங்கிறது ஆமா இட்லியை சுட்ட கையது மாவை அரைச்ச கையது மா கடக்கல கையமந்தது மரப்போட்டது எது உரம் போட்டது இருபத்தி ரெண்டு சாதி கைப்பட்டு தான் ஒரு இட்லி உங்க வயிற்றுக்குள்ளே போவோம் இருபத்தி ரெண்டு பட்டு ஆமா சில பேர் சொல்றான் என்ன சொல்றான் என் சாதி பெரிய சாதிக்க சரி பட்னியா கடை லூசு ஒருத்தன சொல்லு ஒரே சாதி ஒரே பண்ணி சாப்பிட்ட முடியும் ரெண்டு ஜாதி கைப்பட்டு தான் உங்க உடம்புல உங்க மானத்தை துணி மறைக்குது ஏன் ஜாதி பெருசுக்கம் நாங்க அம்மனமா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் பாக்குறோம் உழைப்பை மறக்க சொல்றான் உழைப்பை நோக்குங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளுங்கள் உழைப்பவன் போராடுகிறான் அவன் பின்னால் நிற்போம் நீங்க போய் போராட வேண்டாம் உழைப்பவன் போராடி கொண்டிருக்கிறான் அவர்கள் பின்னால் நாம் நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை